நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நச்சினையின் உங்கள் தோழி முக்கணி என்னங்க எல்லாரும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வெடியெல்லாம் நம்ம வெடிக்கலாமா சிவா சிவானின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தம்பதியர்கள் இருந்தாங்களா அவங்களுக்கு ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சின்ன குழந்தை இருந்தாலாம் இப்படி இருக்கும் ரெண்டு பேருக்கும் திடீர்னு அன்னைக்கு காலையில பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டேல பயங்கரமா கத்திருக்காங்க அந்த ஊரே கூடுற அளவுக்கு கத்திருக்காங்க அந்த அளவுக்கு சண்டா ரெண்டு பேருக்கும் வீட்டில் ஃபுட்பால் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அடி இருக்கு பாத்திரங்களால இதெல்லாம் அந்த பொண்ணு ரொம்ப மைனூட்டா அப்படியே அமைதியா வீட்டில் அந்த மாதிரியே வாட்ச் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருந்திருக்கா திரும்ப பார்த்தா மதியம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சமாதானம் ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அன்பா பேசிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசுறது என்ன பேசுறாங்கன்னே காதல வேலையாம் பாத்திர உடனே தாத்தா கேக்குறாராம் அதுக்கப்புறம் என்னமாச்சு அப்படின்னு கேட்ட தெரியுமா தாத்தா மதியோ, ரெண்டு பேரும் அன்பா பேசிக்கிட்டாங்க அப்ப அவங்க பேசும்போது ஒண்ணுமே விழ ஏன் தாத்தா இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க அதுவா அது ஒண்ணு இல்லடா நீ வந்து உங்க அம்மாவும் உங்க சண்டை பிடிக்கும் அவங்க மனசு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூரம் போயிரும் உங்க அப்பாவோட மனசு இந்தியாவுல இருந்தா உங்க அம்மாவோட மனசு பாகிஸ்தானுக்கு போயிடும் அதனால ரெண்டு பேருக்கும் கேக்காது இல்லையா அதனால ரெண்டு பேரும் அப்படிதான் வாழ்வாள் கத்திக்குவாங்க அவங்க அன்பா பேசும்போது அவங்க பேசுற சத்தம் கேக்கல புரிஞ்சதா ஏன் தாத்தா இப்படி எல்லாம் இவங்க இருக்காங்க அது எப்படி இருந்தாலும் நீ எப்பவுமே எல்லாருக்கிட்டயுமே அன்பா தான் பேசணும் சரியா அதெல்லாம் எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல தாத்தா அங்கதான் இருக்கு எடுத்துட்டு வரவா எடுத்துருக்கலாம் ஓகே தாத்தா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்